சிலது நினைக்கிறோம் திருவள்ளு கூட்டி வைக்குது சிலது நினைக்கிறோம் நடக்கவில்லை அதனால என்ன பண்றது எல்லாம் திருவருள் இதுவும் திருவருள் நினைச்சு போங்க என்றெல்லாம் ஆறுதல் சொல்லி அந்த சிவநீய செட்டியாரையும் அந்த பாப்பாவையும் சரினு போயிட்டு அல்லவா தென்னு நீதியின் முறை கேட்ட சீர்கிழை வெள்ளம் மணிகரும் வேட்கை நீத்திர பல்ல நீர் செலவன பரமர் கோயிலின் உள்ளெழுந்தருளினார் உடைய பிள்ளையார் என்ன அவ்வளவுதான் இவங்களை அப்படி அஞ்சார் உடனே மயிலாப்புறம் விட்டு புரட்டாராம் பான்மையால் வணிகரும் பாவிதன் மனம் ஏனையோர் கிசிகளேன் என்று கொண்டு போய் பானுயர் கன்னிமாடத்தை வைத்தனர் கோதையும் சிவத்தை மேவினாள் ஜெயிக்கிறார் ஜெய்க்கு ஒத்த வரியில சரி என்ன போனார் எப்ப நான் யாருக்கு அது திருவருள் கூட்டு வைக்கிற மீண்டும் அந்த பெண் வந்தது அவரும் வந்தார் மணமகனும் ஆனாலும் அந்த மணமகனும் அவர் ஏற்றுக்கொள்ளல திருவருள்னு சொல்லி கன்னிமாடத்துல வச்சாராம் கன்னி வச்சிருந்தா அந்த பெண்ணும் சிவத்தை மேவினாள் அதனால அந்த நிலைக்கு ஆசிரியர் ஆமா ஏன்ன இப்ப அப்படி சொன்னா விளங்காது சாப்டர் புடிஞ்சு போச்சு அதனால அப்படி சொன்னாதான் என்ன பண்றது அதனால அந்த பெண்ணும் சிவத்தை மேவினார் அவ்வளவு எங்கே அந்த நீட்டுனும் எங்கே குறுக்கணும் என்பதை தெரியும் சிவத்தை மேவினார் அவ்வளவுதான் தேவர் பிரான் வளர்ந்தாலும் திருக்கபாலீச்சரத்தின் ஏவிஞானத்தலை வெறிஞ்சன் முதலே உயிர்க்கும் காவலனார் பெருங்குரனை கை தந்தபடி போர்த்தி பாவலசந்தோ வழிபாடி பன்முறையும் பணிந்தடுவார் தொழுத்துபுறம் போனி தொண்டர்களை சூழல படுதல் புகழ் திரு திருமயிலை பதியில மறந்து அருள் நாள் கொஞ்ச நாள் திருமயில இருந்திருக்காரு இல்ல போகுது நல்ல வேலையா இந்த திருமயிலைங்கிறத அந்த கறிவு வண்டி போகுது பாருங்க எது ஆமா அந்த வண்டியை ரொம்ப அருமையா இன்னைக்கு நல்லா அருமையா திருமயிலை என்று பத்தின அப்படியே கள்ள ஒத்திக்கிற மாதிரி இருக்கு இந்த பெயரை போய் அருமையா மயிலா உடனே திரும இலை என்று அந்த மத்திய சர்க்காரில் யாருக்கு யார் சொன்னாங்களோ திருமயிலை ஒவ்வொரு மாதம் கண்ணால கடற்கரையில ஏறினோம்னா பதினஞ்சே மணித் தொழில்கள் பேருந்துள்ள போனோம்னா ஆங்காங்க சிவக்கொழிகள் தரைப்படுத்த ஒன்னரை மணி நேரம் கூட ஆயிடுங்க இங்க ஏறணும்னா ஏறியது கண்டினர் இறங்கினர் இறங்கினது கண்டினர் நம்ம சைவிதான பெருமன்றம் அந்த ரோடு அந்த ரோடுனா அதான் பக்கத்துல மண்டலம் இருக்குது அந்த குளத்துக்கு அந்த கோவில் இருக்கு ரொம்ப அருமையா நீங்க ஒண்ணு ரொம்ப அருமையா அது எதுவும் அப்படி அமைஞ்சது இருக்குது அது எதுவும் நமக்குதான் பெருமாள் செய்தார் மூடு துலகம் தரும் இறைவர் முதல் தானம் பலையிற அடுது உலகை வாடிவித்தார் அப்பதின்னு மறுங்கருவார் அங்கிருந்து புறப்பட்டான் திருத்தொண்டரங்குழார் விடை கொள்ள சிவனேசர் வருத்தமகன்திட மதுரமொழி அருளிவிடை கொடுத்து நிறுத்த உரை திறபதிகள் வணங்கி போய் நிறைகாதல் அருத்தியோடும் திருவான்மியூர் பணியை அணிவுற்றார் அங்கிருந்து திருவான்மியூர் பக்கம்தான் போனார் திருவான்மியூர் மண்ணும் திருத்தொன்ற சிறப்பினர் வருவார் மங்கள அறிகள் மருகினரை எதிர்கொள்ள அருகாக இழிந்தருளி அவர் வழங்க அத்தொழு தன்பு தடுவாதம் கோயில் மணி தள நடுங்கோபுரம் திருவான்மியூர்ல அதோட தான் இருக்குமா முடிச்சா எனவே இப்ப திருவான்மையூரில் சென்றோம் எனவே திருவான்மையூரில் இன்னும் ஒரு திங்கள் இருப்போம் எவ்வளவு இருக்கு என்ன போலாம போல போட் போட் பரவாயில்ல நல்லது முருகா முருகா ஏன்னா திருவான்மையூர்ல ஒண்ணும் தங்கறதுக்கு அதிகமா வசதி கிடையாது நபோ ஒரு மாதம் இருந்தாவணும் அல்லவா கொஞ்சம் திருவான்மையூர் டவுன் ஓட்டு கொஞ்சம் தங்க தான் அப்படி போடுவோம் எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான் திருவான்மியூர் ஒண்ணும் திருத்தொண்டர் திறப்பெதிரர் மறுபார் மங்களானிகள் மருகு நிறைத்த எதிர்கொள்ள அருகாக இடிந்தி அப்படி எல்லாம் உள்ள கோபுரத்தை உள்ள போனாராம் மிக் உயர்ந்த கோபுரத்தை வணங்கி ஆஹ் வணங்கி பியன் திருகுண்டில் புக்கருளி கோயிலனை புடைவலம் கொண்டு உள்ளணிந்து கொக்கிரகம் மதிக்குழுந்தும் குளி உணலம் முடிகின்ற செக்க நிகர் தரைமுடியார் தேவனியின் கீழ்த்தாழ்ந்தார் திருவான்மையூர் பெருமானி மனமொழிவைகளால் வணிகினாராம் தாழ்ந்து பல பணிந்து தம்பிரான் முன்னின்று வாழ்ந்து கழிவற பிறவி மருந்தான பிறவி மருந்தான பெருந்தகையை சூழ்ந்த இசை திருப்பதியும் சொல் மாலை வினா உரையால் வீழ்ந்த பெரும் காதலுடன் சாட்சி அவர் பதியுங்கள் பல வகை இந்த வினா உரை பதிய வினா கேட்க விடை சொல்லும்படியான பதியும் போலலாம் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பரி வருமானம் நிறைந்ததுளை கண்பணிப்ப விரவு மயர் புலகங்கள் ரிசிவிலங்க படைத்தனிவுற்று அரவ நடுந்திரை வேலை அணிவான்மையூர் அதனுள் சிறப்புறத்து பரவலனார் சில நாள் அங்கி நிதமர்ந்தார் அவர் நல்லா அருமையா மயிலாப்பூர்ல சில நாள் திருவத்தியூர்ல எனவே திருவான்மியூர்ல சில இருக்கார் எனவே சென்னை மாநகரில் ஞானசம்பந்தர் எவ்வளவுடத்தில் சில நாட்கள் எழுந்தருளியிருந்தார் என்று வினாபெருமான அப்படியே அதுமே சொல்ல இல்ல அங்க நமர்வ அங்க நமர்வார் உலகாலுடையாரி அருந்தவனின் பொங்கு விசைப்பதியுங்கள் பலர் போற்றி போந்தருளை கங்கையினி மணிமுடியார் பதி பலவும் கலந்திரஞ்சி செங்கன் விடை கொடியார்தம் திரு இடைச்சுரத்தை சேர்வுற்றார் இடைச்சுரன் சென்னையில் இருந்து வெளியில் வந்துட்டான் சரிங்களா சென்னி இளமதியணிந்தார் மருபு திரு இடைச்சுரத்து மன்னு திரு தொண்டர்குடாம் எதிர்கொள்ள வந்தருளி நன்னெடும் கோபுரம் இறங்கி உள்புந்து நற்கோயில் தன்னை வலம் கொண்டணிந்தார் தம்பிரான் திரு இடைச்சுரத்துல சென்று உள்ளே எல்லோரும் வரவேற்க உள்ளே செல்கிறார்களாம் அங்கே போய் அஹ் கலந்த காதலால் கைதலை மேல் கொண்ட விரம் தன் கொண்டு தலம் உறவிழுந்து குளவு பெருமகிழ்ச்சியுடன் வண்டிய பேர் அன்புருகி மயிர் முழுப்ப மணிங்கி எழுந்து அண்டர் திருமேனி வண்ணம் கண்ட செழித்தார் அல்ல என்ன வண்ணம்னா அவருடைய நிறத்தை பார்த்து இருந்த இடைச்சுரமே இவர் வண்ணம் எண்ணி இங்கே எடுத்துள்ளிருக்கும்படியான இவருடைய அந்த நிறமும் அழகும் தான் எண்ணி என்று கண்டு அவருடைய அழகை அப்படியே எண்ணி பார்க்கிறாராம் ஞான சம்பந்தம் என்று அருந்தமனின் திருப்பதியர் தளர்மாலை கொடுபரவி திருந்து மனம் கரிந்துருக திருக்கடை காப்பு சாத்தி பெருந்தனி வாழ்வினை பெற்றார் பேருலகின் பேரானார் அருமையை அங்கிருந்து மீண்டும் ஆகியிருக்கலாம் நிறைந்தினால் நின்றி புறம்போந்து குறைந்தருளை பணிகண்டார் அரைந்து அணிகள் அரிகள் பயிலார திருக்கழு குண்டினை அணிந்தார் திருக்கழுக்கு அருமையா தென்னையை விட்டு ரொம்ப தொலைவே வந்துட்டோம் திருக்கழுக்குண்டம் காட்டினாய் கழுக்குண்டிலே மனிவாக்கு என்னது கழுக்குண்டு என்னது காட்டினாய் கழுக்குண்டிலே கணக்கீரா திரு கோலம் நீ வந்து காட்டினாய்க்கழு யாரு மணிவாசுகளுக்கு அதுல அப்படி அருமையான திருக்கோலத்தை காட்டி ஆட்கொண்டாராம் கடுக்குண்டிலே மணிவாசுகர் பெருமானுக்கு அப்படிப்பட்ட திருக்கடுக்குன்றம் அது திருப்பி இடைச்சுரம் திருக்கடுக்குண்டினை அணிந்தார் செண்டனையும் பொடிதன்கன் திருத்தொண்டரை எதிர்கொள்ள பொண்டிகளும் அணிச்சுவீ இந்த போந்து மண்டல் விதி நரிஞ்சோலை திருமலையை வளங்கொண்டு அந்த காலத்துல மலை வளங்கு அமைந்திருக்கிறது பின்தயங்கு தடையாறை வெறுப்பிலுடன் பணிகின்றார் மலையை போய் வணங்கி போனாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருக்கழுக்குண்ட சமர்ந்த செங்கனகர் தனிக்குண்டை பெருக்கவளர் காதலினால் பனிந்தெழுந்து பெயராத கருத்தினுடன் காதல் செய்யும் கோயில் கழுக்குன்று என்று திருப்பதியம் புனிந்தருளி சிந்தை நிறைவகிழ்வுற்றார் அதனோடு தொடர் காதல் செய்யும் கழுக்குன்றே என்று முடிகிறது அந்த தொடர் எடுத்து வந்து சொன்னார் இன் குற்றம் கமர்ந்தருளி ஈரில் பெரும் தொண்டருடன் மின்பற்ற வேணியினார் அருள் பெற்று போந்தருளி என் குற்ற மணிமார் எல்லையிலா ஆட்சி புரிந்து அன்புற்றம் மகிழ்ந்த அச்சிறு பார்க்க தனிந்தார் ஐயா நான் தான் திருப்பணி செய்த வரோம் அருமையான அச்சுறுப்பா இல்லைன்னா அந்த அச்சுறு பார்க்கும்போது ஒரு பெயராக ஏதோ நம்ம தியாபாரம் படித்தவங்களுக்கு தெரியுமே போய் பனியம் வணங்கி இணைங்கி மகிழ்ந்ததெல்லாம் ஐயாவால தான் சரிங்களா அது அவர்களுக்கு தான் அந்த புண்ணியம் சாரும் நிதானமா இருந்து அதெல்லாம் செய்தார்கள் எனவே அந்த அச்சிறுபாக்கமணிந்தார் ஆதி முதல்வரை வணங்கி ஆட்சி கொண்டார் என முடியும் கோதில் திருப்பதி இசை குழாவிய பாடலில் பயிற்று அச்சிறுபாக்கும்போது ஆட்சி கொண்டாரி என்று பாடல் தோர் வருகிறது அந்த அச்சிறுபாக்குமது ஆட்சி கொண்ட பெருமானி போய் சென்று வணங்கினாராம் கோதில் திருப்பதி இசை குலாவிய பாடலில் போற்றி மாதவத்த முனிவருடன் வணங்கி மகிழ்ந்து இன்புற்று சீதகற்றும் செய்கினார் சின்னால் அங்கமர்ந்திருந்தரு அடே அச்சிற்பாகத்துல பல நாள் அங்கு இருந்தது பலது சில நாள் அங்கு இருந்தாராம் அச்சுறு பாகத்துல அங்கு இருந்தருளைய பெருமா இருந்தாராம் அரசியை அமர்ந்தருளும் ஏர் அணிந்த வெல்கொடியார் என் மிக பதிவிரமும் நீர் அணிந்த திருத்தொண்டை எதிர்கொள்ள திரு அறசிலியை வந்தடைந்தார் திரு இடம் அங்கு வந்து பெருமானி பணிந்து திருப்புறவார் பனங்காட்டூர் முதலாய அதெல்லாம் வணிங்கி மேவுபதி பல வணிங்கி திரைசி நடும் கடலுத்த திருத்தில்லை நகர் அணிந்தார் ஏது சீர்காழிக்க போடலாமே இன்னைக்கு சீர்காழிக்க கோயில் தான் போல் இருக்கு எனவே சிதம்பரம் வந்துட்டான் திருத்தில்லை நகர் அணிந்தார் எல்லை இல்ஞான தலைவர் எடுந்தருள எதிர்கொள்வார் வாந்தனமை திருத்தொண்டர் சிறப்பினோடு மல்கியதிர்பனிந்திர மணிமுத்தின் சிவிகழிந்து அலகு பெறும் அஞ்சலி கொண்டார் எதிர்கொள்ள அவர் வந்தார்கள் என்று சொன்னார் நூற்றாண்டுல அடியாருக்கும் அடியேன் என்று சொன்னதுனாலேயே சில்லை அந்த ஏழு நூற்றாண்டுலயே இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் எதிர்கொள்ள போனாராம் சென்று திருவெள்ளையினை பணிந்து சென்றடைவார் அவங்க எல்லாம் எதிர்கொள்ள போனாராம் சென்று திரு வெள்ளையினை பணிந்து தந்தனைவாறு சேன் பிசும்பை மருவி விலங்கொழிதளிக்கும் வடதிசை வாயிலை வணங்கி முருகு பெரும் காதலுடன் உட்புகுந்து இது ஒரு அறிவிப்பாடு இந்த நான்கு பெருமக்களும் நான்கு வாயில் வழியா நுழைஞ்சிருக்கிறாங்க தினமாட்ட அவரவரும் வந்த மாதிரி நுழைஞ்சிருக்காங்க அப்ப வடதிசை வாயில் வழியாக சென்றார்கள் நாங்க போறதெல்லாம் பெரும்பாலும் தென் திசை வாயில் வழிதான் அதிகமா ஏன்னா மாயவரத்தில வந்தோம்னா அங்க முதல் ஸ்டாப்பியும் கோயில் இறங்குறவங்க இறங்கிக்கலாம் அப்படின்னு அப்புறம் அடுத்த பிரச்சனை கோயில் இறங்கம்னா நேர போன ஒரு அருமைப்பாடு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் என்ன அருமைப்பாடுன்னா எங்கேயுமே விநாயகர் இருக்கலாம் விநாயகரோடு தஷணாமூர்த்தியும் சேர்ந்திருப்பது செந்தி சேவாய்த்தான் இல்லை இல்லை நீ பொனியும் நேரம் அருமையா அந்த இதுல நல்ல தஷாமூர்த்தி விநாயகர் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அருமையா வணங்கிடலாம் வணங்கிதான் இந்த பரம் பெரிய விநாயகர் அருமையா வணங்கி அப்புறம் நேராக முருகப்பெருமானை வணங்கி அப்படி ஏறினோம்னா திருமுறை கண்ட விநாயகர் உள்ள ஏன்னா நாங்கள் மயிலாடுதுறையிலிருந்து போறவங்களும் அப்படிதான் போக முடியுது இல்லைங்களா அப்படி அவனு அப்படியே போனோம்னு சொன்னா பெருமானை உள்ளே வணங்கி சரிங்களா திரு வணங்கிட்டு அப்படியே நேராக திருச்சித்தம்பரம் உள்ளே போனோம்னா சிதம்பரம் நடராஜாவை பார்க்கலாம் அதனால இந்த நீங்க இந்த வாயில போனோம்னா தட்சிணாமூர்த்தியும் இந்த விநாயகப் பெருமானும் சேர்ந்து எங்கேயாவது பிரதிஷ்ட பண்ணியிருக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தென் திசை வாயில் சின்ன உயரமா கட்டிட்டு அதை நம்ம பாக்குறது என்னன்னா அப்பாவும் பிள்ளையும் இப்படி இந்த அப்பாவும் இந்த பிள்ளையோடுமே இல்லவா ஞான ஞான தந்தையோடு கூட அப்பா இருக்காங்க அந்த ஞான தந்தையோடு கூட அப்படியே அந்த திருஷாமூர்த்தி இருக்கு பக்கத்திலே விநாயகர் இருக்காங்க அதான் தென் திசை சிறப்பு பாருங்க எனவே இவ்வாறு வணங்கி சென்றவர் வலதிசி வாயில் வழியாக சென்றாராம் உருகி பெரும் காதல் பூந்து மறை பெருகி வளர் மணிமாட பெருந்திருவீதியை அணிந்தார் திருவீதிய அணிந்து நவ திருவீதி பணிந்தழுந்து நட்சவிரதம் குலம் நிறைந்த திருவாயில் குவிந்த மலர் செங்கை கொடு தலமுரமும் தாழ்ந்தெய்தி தவணியமானிகை மருங்கு வலமுரவன் தோங்கிய பேரம்பலத்தை வணங்கினார் அருமையான அந்த பேரம்பலம் அந்த மணி வைந்து அந்த பொன் வைந்திருக்கும்படியான அம்பலம் பணங்கி மிக மகிழ்ந்து மாலையனும் தொழும்பூத கனங்கள் விடை திருவாயில் பணிந்திருந்து கண்களிப்ப அனங்கு தனி கண்டருள அம்பலத்தை ஆடுகின்ற உணங்கடந்த தனி கூத்தர் பெருங்கூத்து கும்பிடுவார் பலம் வந்து பெருமானி நேரம் திருக்கூத்தினை வணங்கினாராம் தொண்டர் மனம் பிரியாத திருப்படியை தொழுதிரிஞ்சி மண்டு பெரும் காதலினால் நோக்கி முகமலந்தெடுவார் அண்டமெலாம் நிறைந்தெழுந்த ஆனந்தத்துள் அணைந்து கண்ட வேரின்பத்தின் கரையிலா நிலையந்தார் எல்லாரும் பார்த்துக்கிறோம் அதனால இப்படி கேளு என்ன பார்த்தோம்னா நடராஜ பெருமானுடைய திருவுருவம் அப்படி அருமையா தெரியும் அம்மா உருவம் பார்க்கணும்னா கொஞ்சம் இப்படி வந்து இப்படி கொஞ்சம் ஒட்டிதான் பார்த்தாதான் தெரியும் ஏன்னா அம்மா அவ்வளவு பதிவு சிதம்பரத்துல அப்பாதான் நிறைய தெரியுவார் அப்படி பணவனே பாப்பது அதுக்கலாம் என்று வந்தா என்னும் என் பெருமான் தான் திருப்பிடிச்சு அம்மாவை பார்க்கணும்னா அப்படி உள்ள அந்த கொஞ்சம் ரொம்ப வந்துட்டீங்கன்னா மறைஞ்சு போடுவாங்க ரொம்ப வராம இருந்ததுன்னா அம்மா முகம் தெரியாது அந்த அம்மா முகம் மட்டும் தெரியும் அப்படி சின்னதா எனவே அந்த பொன்னம்பலத்தையும் பூத்த பெருமானையும் அந்த அம்மையாரையும் வழி வணங்குகிறோம் அருமையா வணங்கி மகிழலாம் இல்ல அப்படி வணங்கி மகிழ்ந்து ஞான சம்பந்தரோடு எங்க எங்க இருக்க ஆஹ் பரவி வருமானந்தம் நிறைந்த துணி கண்பணிப்ப பிறகு மயிர் புலகங்கள் அதானிய ஓ நாற்பது இங்கேயா ஆமா தொண்டர் மனம் பிரியாத தெருப்படியை தொழுதிரிஞ்சி மண்டு பெரும் காதலினால் நோக்கி முகம் அந்த திரு பெருமானுடைய திருமுகத்தை அந்த குனித்த புரோகமும் கொவைச் செவ்வாயில் பனித்த தடையும் பவளம்போல் மேனியில் பால்மின் நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் அருமை அதனால அப்படி அவருக்கு அப்படியே அப்படியே இதெல்லாம் ஒரு நாற்பது பகுதி ஒன்று எழுதி படித்தது இல்லை அதெல்லாம் குப்பைகள் அந்த மனதில் அப்படியே அந்த ஆறா காதலுடன் தோன்ற அப்படியே பெருமானி பாருங்க அவருக்குத்தான் என்று வந்தா என்னும் எம்பெருமானன் திருப்பி எப்பப்பா வந்தேன் எப்ப வந்தேன்னு கேட்டார் அவர் எதற்காக வந்தேன்னு சொல்லிவிட்டார் எல்லாம் பாருங்க முன்னோடியா எப்பொழுது வந்தாயின்னு கேட்டானா அவர் என்ன என்ன சொன்னார் எதுக்கு வந்தேன்னு உன்னுடைய கண்டு அடி வந்தேன் வேற எங்க எனக்கு அண்ணாமலை சொல்ல இல்லை சாமி ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அதெல்லாம் அண்ணாமலை பல்லாத்துல நிறையா போயிட்டு இருந்த காலம் சேஷன் அருகே அப்படியே போறது அது மாதிரிதான் இப்ப அண்ணாமலாம் என்ன சம்பந்தம் வாழ்க பல்கலைக்கழகம் அப்படின்னு போறோம் அதனால நான் இங்கையா வந்தீங்கன்னு கேட்டோன்னு எனக்கு கனக சவந்தர்லயோ வேற இங்கயோ வேலையில்ல சுவாமி இங்க தொடர்த்தான் வந்தேன் உன்னை காண்பதற்கு இது வந்து நிறைய சவர வேறு இல்லை என்றெல்லாம் சொல்லி அருமையா பாண்ட அதெல்லாம் அப்ப சுவாமியுடைய அமைப்புல மிக அழகாக அமைத்திருக்கிறார் சேக்கலா பெருமா அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம் ஞான சம்பந்தம் வந்துட்டோம் எனவே உம் ஆமா அந்நிலைமை அடைந்ததினை அடைந்து திளைத்து அங்கு எய்தா காலத்தில் மண்ணு திரு அம்பலத்தை வளங்கொண்டு போந்தருளீ பொன்னணி மாளிகை வீதி புறத்தணிந்து போதுதான் இன்னி சிவன் தமிழ் பாடி கும்பிட்டங்குனி இருந்தார் நல்ல போறது வளம் வர்றது அருமையா பாடுவது அந்த பகுதியில் தங்கிடுறது இப்படி இருந்தா திருந்தியசீர் தாதையார் சிவபாது இருதயரும் பொருந்து திருவளர் புகழி பூசுரரும் மாதவரும் பெருந்திருமாலையன் போற்றும் பெரும்பற்ற புலியூரில் இருந்தமிழ் ஆகரர் வந்தார் அணிந்தார் எனக் கேட்டு வந்திந்தார் பார்த்திருக்கிறோம் இந்த ஆறாவது தலையாத்திரைக்கு வரவேணான் வரவேணான்னு சொல்லக்கூடாது இங்கிருந்து தாங்கள் இருந்து வேண்டி மற்றவையெல்லாம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் எனவே அவர் வரல இப்ப இந்தந்த தலையாத்திரை கூடுமான வரைக்கும் ஒரு ஒன்னரை ஆண்டாவது இருக்கும் எனவே அல்லது ஓராண்டாக இருக்கும் இந்த ஓராண்டு பிரிந்திருந்த இப்ப தம்பி வந்து தெல்லை பதிக்கு வந்திருக்கான்னு சொன்னே அப்பாவுக்கு எப்படி இருந்தோம் பகுதியில் சீர்காழி அதனால அப்பா மற்றவங்க எல்லாரும் சேர வந்து தில்லைக்கு வந்தார்களாம் வந்து அஹ் ஆமா கண்டு சிறப்பளித்தருளை அவர் ஓடும் காதலினால் தம்பெருமான் கடல்வனங்க ஓங்கு திரு அந்தனரும் உடனாக தேங்கமிழ் கொண்டிந்தார் அதனால அப்பா வந்த உடனே அப்பாவும் கூட இருக்க அப்பா தான் அந்த வாழந்தர்கள் எல்லாருமே சென்று சென்று பெருமானை வணங்குவாரலாம் நம்முடைய காழியில தென்புகழி அந்தனரும் தில்லை வாழ்ந்தனரும் அன்பு நெறி பெருக்குவித்து ஆண்தகையார் அடி போற்றி பொன்புரி செஞ்சடை கூத்தர் அருள் பெற்று பொந்தருளி இன்புரு தோனையில் தோணியில் அமர்ந்தால் தமிழ் வணங்க எடுந்தருள பார்த்தீங்களா அப்படியே இருந்தால் ஞாபகம் வந்தது எங்கே திருத்தோணிபுரம் சீர்காழி ஞாபகம் வந்தது யார் ஞானத்த சரி பெருமானத்துல வெடி பெற்றுக் கொண்டு நடராஜ பெருமான்ட நத்தவர்தம் குழாத்தோடும் நம்பர் திருநலம் செய்யும் பொற்பதியின் திருவெல்லை பணிந்தருடி பாருங்க அந்த இது தில்லை மாணவருடைய எல்லை வந்தது எல்லை வந்தவன்னு அங்கே மீண்டும் ஒரு வணக்கம் பண்ணலாம் ஏன் இனி அவர் தில்லை வரப்போவதில்லை வருவதில்லை அதனால அதெல்லாம் அவருக்கு தெரியாது அதனால என்னன்னு கேட்டா அந்த எல்லையிலையே வணங்கினார் பெருமாணி திருவடிக்கு வணக்கம் அப்பலாம் என்ன இருக்கு இப்ப என்ன தில்லை தில்லை பதிவு தங்களை வரவேற்கிறது வருக வருகன்னு சொன்னா அது எல்லைன்னு அர்த்தம் அதனால அதே போல மீண்டும் வருக வணக்கம்னு போட்டிருந்து வச்சுங்க சிவஜீவ அதான் எல்லைன்னு அர்த்தம் இப்படி போறவங்களா அதனால அந்த எல்லையிலே வணங்கி நின்று அங்கிருந்தவாறு புறப்படுகிறாராம் என்ன பனிந்தருளி புறம் போந்து பெற்ற உயர்த்தவர் அமர்ந்த பிற பதியும் பதிகள் எல்லாம் அணுகி கொண்டு போய் கற்றவர்கள் பரவு திரு கடுமலமே சென்றடைவார் அல்ல அந்த திருக்கழுமளத்தை சென்றடைவார்னா அடையல அப்படி அடைகின்றவர் பல பதியும் பாடுகிறாராம் பல்பதிகள் கடந்தருளி பன்னிரண்டு பேர் படித்த தொல்லை வள தூரத்தே தோற்றுதலும் இதோ காழி இப்படி தோன்றுகிறது காழி பதினாறாண்டா வளர்ந்த பிள்ளை அல்லவா புண்ணிய பதினாறு ஆண்டு பேர் பெரும் கோலிவந்தன் சொல்லும் இரண்டாவது இப்ப திருவாமூரை மீண்டும் வரல நாவுக்கரசர் திருநாவலூருக்கு மீண்டு வந்தார் சுந்தரர் என்று ஒரு பாட்டு இருக்கு ஒரே ஒரு பதிவு தோன்றிய ஊருக்கு மீண்டும் வரல அவங்களா இவர் தான் ஊரில் இருந்தே தன்னுடைய அந்த திருப்பதி செலவை மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் வந்து போனோம் அது இவர் ஒரு பழக்கம் வச்சிருக்க அதனால கடுமளத்தை இவர் பிரியாமல் இருந்தவர் அதனால் அந்த கழுமலம் தூரத்தே தோன்றுதலும் மலுகு பெருமணிமுத்தின் சீவிகை இழிந்து அருமை திருக்காழிப்பதி அப்படி இந்த கோபுரத்தை தொலை தூரத்துல ஒரு ஒரு மயிலுக்கு முன்னெல்லாம் மாறமாலியெல்லாம் அதனால அப்படி அந்த கோபுரம் தான் பெருசா இருக்கும் அந்த ஊருக்குள்ள பார்த்த உடனே அங்கிருந்தே பல்லக்கு இறங்கி அது ஒரு மைல் தூரத்துக்காக ரெண்டு மைல் தூரத்துக்கு முன்ன தெரிஞ்சிருந்தாலும் அங்கேயே இறங்கிட்டு பல்லக்கு வேண்டாம் உடனே இறங்கியவர் என்ன செய்தார் உம் உம் எங்க பாட்டு நாப்பத்தா மண்ணும் இசை மொழி பண்டார் குடலை அரிவை என்றெடுத்து விண்ணு சுடர் மாளிகை மின் தாங்குவோல் வேணுபுரம் என்னும் இசை சொல் மாலை எடுத்து எம்பி பத்தீங்களா அந்த பாட்டு தொடக்கம் பண்டார் குடல் அறிவை அதை எடுத்துருக்காரு அப்புறம் அந்த பாட்டுல என்ன வருதான் ஒரு பின் தாங்குவல் வேணுபுரம் தாங்கி நிற்பது போலாம் அவ்வளவு எடுத்து அதான் மூவர் தமிழை உகந்து நிற்கும் பாங்க எப்படியெல்லாம் சேர்க்கிறார் பாட்டின் தொடக்கத்தை எடுத்தவர் அதற்கிடையில இருக்கிற இந்த ஒரு வர்ணனை மட்டும் எந்த வர்ணனை உன்னை மனம் கமல் புறமும் புறம்பனையில் வந்தாடி வளர்ப்பு மருங்கணிந்து வரிவண்டு சூழமல அருந்தீபூபங்களுடன் தொடுது காடிநகர் சேர்மின் என கடை முடித்த திருப்பதியும் ஏடிசையின் கருத்துடைய பாடலை பாருகிறார் அப்போ அந்த இதை கண்ட மாத்திரத்திலேயே இறங்கியவர் அங்கு ஒரு பாடல் பாடி இன்னும் சற்று அண்மையில் போனவுடனே எல்லோரும் மக்களாக பிறந்தெல்லாம் காடிநகர் சேருங்கள் என்று ஆற்றுப்படுத்த முடியாத ஒரு பதிகத்தையும் பாடினார் அப்போ இதெல்லாம் காழிப்பதிகமாக இருந்தாலும் எப்பொழுது பாடியது ஆறாம் முறை ஞான சம்பந்தத்தினுடைய திருத்தல யாத்திரையை நிறைவுபடுத்தி சில்லைக்கு வந்து மீண்டும் காழியை அணுகுகின்ற பொழுது பாடியது என்று இருந்தது ஆனா காடிப்பதி தான் சொல்லியிருக்கோம் இருந்தால் அது எந்த நேரத்தில் எப்பொழுது பாடியது என்பது சேர்க்கிறாரான் தெரியும் எனவே இப்படி பாடிக்கொண்டு எயில் முகக்கு தேர் உயர்த்த திருத்தோணி வீட்டிருந்த சிவபெருமான் தான் இணைந்த ஆதரவின் தலைப்பாடு தனையுண்ணி நீர்நிலை கோபுரம் அணிந்து நேர் இறங்கி புக்கருளி வானிலவு பெருங்கோயில் வளங்கொண்டு முன்பணிந்தார் காடியைச் சென்று கோவிலை வளம் வந்து பணிந்தாராம் முன் நிறி திருவருளின் முடு நோக்கம் பெத்தேரி பொன்னிமயப்பாவையுடன் புனர்ந்திருந்த புராதனரை சென்னி விதை குவித்தகரம் கொடுவிழுந்து தெளித்தெழுந்து மண்ணு பெரு வாழ்வை மனங்கழிப்ப வணங்குவார் அங்க அப்படியே போய் இன்னொன்னு தானா அந்த பதியங்கள் வருகின்றனவா அப்படி பதியங்கள் பலவரத்தையும் முன்னாலேயே பண்ணலாம் பறவு திருப்பதியங்கள் பலவீசி நிர்ப்பாடி விரவிய கண்ணருவி நீர் வெள்ளத்தில் குடித்தருளி அறவணிந்தார் அருள் பெருக அன்பருடன் சிரபுறத்து பெருந்தகையார் தம் திருமாளிகை சார்ந்தார் இப்பொழுது காளிப்பதியிலே தம்முடைய திருமாளிகை சார்ந்தார் அப்பா எனவே ஆறாவது தலையாத்திரை முழுதனிப்படுத்த காப்பதியற்றம் நட்ப்பழ வந்திருந்து மணமக்களை வணங்கி ஆமா சிவப்பேரு வேணாம் ஐயோ வரமாட்டாங்க வாழ்த்தி வர வேண்டுகிறேன் கல்யாண சாப்பாடு ஆனா மத்தியான சாப்பாடு கல்யாணத்தில் மத்தியான சாப்பாடு நாம் ஆறாவது தலையாற்றிலிருந்து நிறைவு பெற்றுக்கிறோம் என்ற மகிழ்வோடு இங்கே நிறுத்தி இருக்கோம் நடத்துறோம் இருக்கிறோம் நேர்களை சீர்காடி கிடைக்கிறோம் போடணும் சீகாடினு மரத்து பதிப்பிலேயே இருக்கும் நான் போட்டுட்டா அருமையான தமிழ் இரண்டாவது சீர்மை உடைய காடி அதுதான் உண்மை அவருடைய பாட்டிலையும் இருக்குது சும்மா நாங்க பழகிட்டோம்ங்கிறதுக்காக போட்டு சீகாடின்னு போன காழி எப்போய் சீன்னு சொல்லாதீங்க சிவஜிவ சீர்காடி என்றுதான் சொல்லுங்க எனவே சீர்காழிக்கு நாம் சொல்லுகிறோம் சென்றால் எப்போத பெருமான் ஆறு முறை தலையாத்திரை செய்து ஆறாவது தலையாத்திரை தொண்டை நாட்டு யாத்திரை தொண்டை நாட்டு யாத்திரையிலே பெண்ணை எழுப்பியது தான் அவருடைய நிறைவான அந்த செய்தியில அவருடைய அருட்செய்திகள் அதான் நிறைவானது அங்கிருந்து நேரா தில்லை வருகிறார் தில்லையில் இருந்து சீர்காழி வந்துவிட்டார் இப்ப ஆறு தலையாத்திரை நிறைவு செய்து இருக்கிறார் இருக்கும்போது விடாமல் திருக்கோவிலுக்கு செல்லுவார் விடாமல் பெருமானை வழிபாடு அதிகமாக இருக்கின்ற ஒரு திருப்பதி எது என்றால் அவ்வளவு அப்படிப்பட்ட பெரும்புணியத்தினால் அங்கே இருந்தமையினாலே அமைந்தது எனவே அவர் அந்த ஆறாவது தலையாத்திரில சென்று ஒவ்வொரு நாள் அங்க சீர்காழிக்கு சென்று அப்படியே ஒவ்வொரு நாளும் சீர்காழி பெருமானி திருத்துவணி பெருமானை வணங்கி அவ்வப்பொழுதெல்லாம் திருப்பதிங்களை அருள் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது வரைக்கும் படிச்சோம் நீங்க போன முறை அப்பொழுது ஒரு நாள் படிங்க பெரியவர்களே சொன்ன மாதிரி ஆறாவது திருத்தல யாத்திரை நிறைவு பெற்றவுடன் சீர்காடிக்கு எழுந்தருள்கிறார் என்பது அதுதான் இப்பொழுது நாம் இங்கே பார்க்கணும் வருகின்றவர் முதலிலே திருக்கோவிலை வளங்கொண்டு மீண்டும் இல்லத்திற்கு செல்லுகிறார் அது அவர்கள் செய்த நெறிமுறைகளில் ஒன்று ஊரை விட்டு தன்னுடைய ஊரை விட்டு புறப்படுவதென்றால் பெருமானை வணங்கி பிறகுதான் புறப்படுவது மீண்டும் ஊருக்கு வருவதென்றால் பெருமானை வந்து வணங்கி வித்தான் பிறகு வீட்டுக்கு வருவது இது ஒரு பெரிய நீதியை நம்முடைய நாலுவர் பெருமக்கள் கொண்டிருந்தார் மூவர் பெருமக்கள் நாலாம் பெருமக்கள் நமக்கு மணிவாசர் வரலாடங்கி இல்லாமையினாலே தெரியல இருந்தாலும் அவர் அப்படி செய்திருப்பார் எனவே ஒரு ஊருக்கு புறப்பட்டாலும் திருக்கோவிலுக்கு சென்று வணங்கி முறையாக பிறகு செல்வது ஊரில் வந்தாலும் திருக்கோவிலை வளம் வந்து வணங்கி பிறகுதான் இல்லம் செல்வது இந்த ஒரு நெறிப்பாடு அவர்களுக்கு அந்த நெறிப்பாட்டில் ஆறாவது தலையாத்தரை நிறைந்து வருகின்றவர் பெருமான் நேரையே சென்று உள்ளே சென்று பெருமானை வணங்கி மீண்டும் இல்லத்திற்கு செல்கிறாராம் அப்படி சென்றவர் ஒவ்வொரு நாளும் வந்து வணங்கினார் சொன்னேன் அதுதான் பறவு திருப்பதியங்கள் பலவும் இசையினில் பாடி விரவிய கண்ணறிவி நீர் வெள்ளத்தில் குளித்தருளை அரவணி அருள் பெருகப்புறம் பெய்தி அன்பருடன் சிரபுறத்து பெருந்தகையார் தம் திரு சேர்ந்தார் இது ஒரு அருமைப்பாடு பெருமாறு அரியவர்களும் அவர்கள் இருக்கிற இடம் மாளிகை அது குருஜியாயிலும் சரி நந்தனார் இருந்த இடம் குருஜியாயிருந்தாலும் ஆனால் அது அறிவர் வாழ்லாம் திருமாளிகை என்று சொல்வார் சேர்க்கிறார் ஆகவே தன்னுடைய திருமாளிக் இல்லத்திற்கு சென்றாராம் சென்று மாளிகையின்ணிந்து மறைவற்கள் புரிந்து நாள் தாழ் பணியும் பெருங்களைக்கு தகுதியினால் தலையலி செய்து இதுவரைக்கும் நடுப்புறையேத்தால ஒரு ஆண்டாவது இந்த தொண்டை நாட்டு யாத்திரை முடிவு பெறுவதற்கு ஓராண்டு காலம் இல்லத்துல இல்லாமல் வெளியில் சென்று வந்ததுனால வீட்டில் இருப்பவர்கள் வெளியில் இருப்பவர்கள் சுற்றத்தாள் எல்லாம் வந்து அவரவர்கள் வந்து ஆட்சி பெற்றார்களாம் பெற்றவர்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி அங்கு இருக்கின்றார்களாம் ஆளுடைய தம்பெருமான் அரியவர்களுடன் அமர்ந்து நீலவரும் பேரின்பம் மிக பெருகி நிகழும் நாள் அப்பொழுது காடினாருடைய பிரான் கல் வணங்கி மழை வைத்த ஆடியின் மிக பெருகும் ஆசையுடன் திருமருகர் வாடி திருநீலனக்கர் முதல் தொண்டர் மற்றனையோர் சூடிலும் சுற்றமுடன் தோணிபட பாருங்க இந்த கலையாத்திரையில ஆறாவதுல கலக்காமல் இருந்த திருநீலனக்கர் முருகநாயனார் இவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஏற்கனவே இவர்கள் வந்து கூட தொண்டை நான்கு நான் இந்த சோழ நாட்டுல கூட வந்தவர்கள் கூட ஆதரவு தெரிந்தவுடன் அவர்கள் எல்லாம் தம் குடும்பத்தோடு வந்தார்களாம் காலியில ஞான சம்பந்தர் இருக்கிறார் என்று கருதி எனவே நீலனக்கர் முருகர் ஆகிய அடிவர்களும் அந்த சீர்காழியிலே உடனுகளை தங்கி இருக்கிறார்களாம் அப்படி இருக்கின்ற பொழுது என்ன செய்வார் ஒவ்வொரு நாளும் வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சன் பெயர்வோன் அந்த மகிழ்ச்சியில் அடியார்கள் அவரோடும் இனி சுந்தர ஆரவா சுந்தரவாரியனுடன் தோணியில் வீட்டிருந்தாரை சொந்தமனின் பந்தத்தால் திருப்பதிகம் பல ஒவ்வொரு நாள் என்ன பாடும் பணியே பணியாருள்வாய் என்று கேட்டாரு அந்த பாடும் பணியே பணி இவர்களுக்கு வேற எதுவும் இல்லை திருக்கோவில் செல்வது வலம் வருவது பெருமானை வணங்குவது மகிழ்ச்சியோடு மீண்டும் வைத்து வருவது மீண்டும் திருக்கோவிலுக்கு செல்வது இதுதான் வேற ஒன்றும் பணி பாடும் பணியே பணியாறுவாய் எல்லிருந்த பெரியவர்கள் இவரெல்லாம் அதனால பலவாறு பாடியிருந்து அப்படி இருக்கின்ற பொழுது இவருக்கு வயது பதினாறு ஆகிறது ஞான சம்பந்த பெருமானுக்கு அது மேல எல்லா அப்படியே இந்த சுற்றத்தாரெல்லாம் ஒவ்வொருத்தரும் காதை கடிச்சாங்க காதை கடிக்கிறது கேட்டா பேசிக்கிறாங்க என்னென்ன என்ன தம்பியா இருக்கு பதினாறு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுவேனாமா அப்படின்னா அதான் அடியேனும் நினைத்தேன் அப்படின்னா இன்னொருவர் அடியேன்னு அதான் நினைத்தேன் அப்படின்னா அப்படியானால் அதை நாம் விண்ணப்பம் செய்வோமே அப்படின்னா விண்ணப்பம் செய்யணும்னு சொல்லணும் சொல்லுவேன் கூடாது நமக்கு பெரியவர்களுக்கு சொல்லும் விண்ணப்பம் திருமங்கள் விண்ணப்பம் என்ற சொல்ல மாறக்கூடாது எழுதி எதுங்க கூடாது அது யாருன்னா அப்பா பிள்ளைக்கு எழுதும்போது தம்பிக்கு எழுதுவதுன்னு சொல்லலாம் குருமா அதனால ோக்கிங்கி தெரிவித்துக் கொள்ளும் விண்ணப்பம் என்ற சொல் இடம்பெற பெறணும் அவங்களே போய் வர சொன்னாலும் போய் வந்தேங்கிறது நினைக்கிறோம் விண்ணப்பம் என்றால் சொல்லிக் கொள்வது பணிவுடன் தெரிவித்துக் கொள்வது என்று சொல்லணும் அதான் பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் நீங்க போட்டு செய்ய என்ன காப்பதற்கு எனவே அப்படி அவர்கள் என்ன செய்தாராம் அவர்கிட்ட போய் விண்ணப்பம் செய்யலாம் தான் என்ன செய்தார் பெருமகிழ்ச்சியுடன் செல்ல பெருந்தவத்தால் பெற்றவரும் மறுவுபரும் கிளையான மறையவரும் கூடி திருவளர் ஞான தலைவர் திருமணம் செய்தருதற்கு இது என்ற நீ அறிவிக்க பாங்க நார் அப்படியானா திருமண வயது என்ன பதினாறுன்னு அர்த்தம் நீ சொல்லியிருக்கிறேன் தமிழனுடைய திருமண வயது பதினாறுன்ன உம் என்னது திருமணம் வயது பதினாறு தான் ஆண்மகனுக்கு பெண்மகனுக்கு ஆணுக்கும் இடைவெளி என்ன நான்கு ஆண்டு இருக்கணும் மற்றவங்க எல்லாம் வந்து ஆங்கிலேயர் வந்து இவங்க வந்து இவங்களால வந்த ஞானம் இல்லை நமக்கு நம்ம தமிழனுக்கு இயல்பாகவே பல ஞானம் அதனால ஆண்கள் திருமணம் வயது பதினாறு பெண்கள் திருமண வயது பனிரெண்டு இப்ப எல்லா ஆட்டோவிலையும் சென்னையில பெண்களின் திருமண வயது இந்த பன்னெண்டு அப்படியே எல்லா ஆட்டோவிலையும் இருக்குது பெண்களின் திருமண வயது இருபத்தி ஒண்ணு ஏன்னா எல்லா தலைகளும் அர்த்தம் ஏன்பா இதை போடுறீங்கன்னா இது போட்டா தான் லைசன்ஸ் தர்றாங்களோ ஏதா ஆட்டோவுக்கு அதனால நீங்க பாரு சென்னையில் இருக்கிற ஆட்டோவுக்கு மட்டும் பெண்களின் திருமண வயது இருபத்தி ஒண்ணு ஆனா பனிரெண்டு ஆகவே பதினாறு வயது ஆனவுடனே பாயுற்று எனவே தம்பிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று பெற்றோரும் மற்றவரும் கருதினார்கள் அப்படி கருதினா கூட இன்னைக்கு நேர அப்பா அம்மா பேசறது இல்லை என்னன்னு கேட்டா தாய்மாமன் போன்ற அவங்களை பேசணும் அப்படி சொல்றது இல்லை இன்னைக்கு அப்படி ஒரு சில பரவலை அதனால அப்பா அம்மாவுக்கு இது விருப்பம் இருந்தாலும் கூட சொல்லுவது யாருன்னு கேட்டா அவங்க தாய்மாமன் போண்ட அப்படி அப்படிதான் என்ன மாப்பிள்ள ஒரு எல்லாம் போயிட்டு வரீங்க அறிக்கை எல்லாம் நாங்க எல்லாம் வணங்குறோம் சரி இருந்தாலும் நம்முடைய நீதி பதினாறு வயசு ஆகுது அப்படின்னு விண்ணப்பித்தாரலாம் ஆகவே அவர்கள் போய் சென்று விண்ணப்பிக்கலாம் என்ன செய்தார் மறுவு பெரும் கிளையான உடன் கூடி திருவலர் ஞான தலைவர் திருமணம் செய்தற்கு பருவம் இது சுவாமி நீங்கள் திருமணம் செய்து கொண்டிருந்த பருவம் வந்து இருக்கிறது என்று சொல்லி அறிவிக்கப்பாங்கனிந்தார் நாட்டு மறை முறை ஒழுக்கம் ஞான போகருக்கு கூட்டுவது மனங்கொள்வார் என்ன செய்தாங்க அப்படி ஞானம் பெற்றார் பெருமான் சிவனுடைய சிந்திக்கும் திருப்பறு சிவஞானம் பகமந்தனை அற மாற்றும் பாங்கினில் ஒங்கிய ஞானம் இந்த ரெண்டு ஞானத்தையும் பெற்றவர் அவருடைய பெருமாள் அந்த ஞானத்தை பெற்றவருக்கு இந்த உலகியல் ஒழுக்கமும் சேரட்டுமே என மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஊர் குறைவில்லை ஒரு இல்லறத்துல வாழ்ந்ததனால அவனுக்கு முத்தி பெயர்கள்லேன்னு அர்த்தமில்லை இல்லறத்திலும் வாழ்வாங்கு வாழ்ந்தால் புத்தி பேரு துறவரத்திலும் வாழ்வாங்கு வாழ்ந்தால் புத்தி பேரும் இது சத்தியம் தமிழனுடைய முடிந்த முடிவு எல்லாம் தொழுகாப்பீதல் இருக்குது முழுக்க முழுக்க தொல்லாப்பித்தல் இன்னைக்கு இருக்கிற நூல் மிக பழமையான நூல் தொல்லாப்பி திருக்குறள் இந்த ரெண்டும் தான் தமிழனுடைய வாழ்வியலை இன்னைக்கு அப்படியே படன வாழ் சொல் அதுல கடவுள் இல்லன்னு எந்த தமிழன் சொன்னதாக எங்களுக்கு தெரியல நீ வேணா உனக்கு தொல்லாபித்தனம் ஒரு மாசம் கொடுக்குறேன் சொல்றேன் தமிழ் அது மாதிரி தமிழ் இறைவன் இல்லைன்னு சொன்னாலும் அங்க இல்லை தமிழ்வா திருக்குறளும் இல்ல தொழாக தெரியுங்க வாழ்த்தும் போது வாழ்த்துவாங்கன்னா வழிபடு தெய்வம் நிற்புறங்காப்ப படுதீர் செல்வம் வழிபடி சிறந்து புறவி நின்னும் பொருளில வாழ்த்து தொழுவாபிது எப்பா உனக்கு எந்த தெய்வையா குலதெய்வம் நாங்க எனக்கு திருப்பதிங்க திருப்பதி பெருமாள் அருளாலே உனக்கு எல்லா நலரும் வாய்ப்பதாக என்று சொல்லுவாங்க யாரு பான எனக்கு பழனி முருகன் ஐயா திருவாவியன் கூட பெருமான அருளாலே உனக்கு எல்லா நலனும் வாய்க்க என்று சொல் வாழ்த்தும் போதே அவர் என்ன வழிபடு தெய்வமோ அந்த வழிபடு தெய்வத்தை நோக்கி உனக்கு எல்லா நலனும் பெறுவதாக என்று வாழ்த்தினான் தமிழன் என்று எங்க இருக்கு தொழுகாப்பியத்தில் இருக்கு இந்த புராணங்கள்ல இருந்து எல்லாம் பூத்து நம்பி பக்கா தொல்லாப்பியும் தமிழனுடைய நூல் இருக்குது இருக்குது எவன் இல்லை என்று சொல்லுவேன் அதனால சில பேர் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனா தமிழ் கொள்கை அல்ல கொள்கையை வெளிப்படுதம் உண்டு சொல்லலாம் எனவே அது மாதிரி போய் விண்ணப்பித்தார்க்காம் பாருங்களேன் என்று கேட்ட காட்டவரும் கோவில் வரும் கோதில் மறை நெறிச்சடங்கு காட்டவரும் வேண்டி புரிவதற்கோர் கன்னிதனை வேட்டருட வேண்டும் இது பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உரிய நெறி என்ன என்றால் அவங்க பார்ப்பனர்கள் யாகம் செய்யணும் வேல்வி செய்யும் சும்மா ஊரார் கூப்பிட்டு வேலை செய்யறதுக்கு போற மட்டுமல்ல தான் வேள் செய்யணும் தினமும் எரிவோம்பு சற்றாங்கு எரிவோம்பி களியை வாராம செற்றார் வாழ்வில்லை சிற்றம்பலம் என்று அவரே சொன்னார் அவர் தெளிவான அவரவர்கள் வீட்டிலும் வேள்வி அதன் வழியாக பெருமானை வழிபாடு செய்யணும் அவருடைய இல்லத்தில் இருக்கும் அது பார்க்கக்கூடிய அது மாதிரி வேள்வி செய்து வழிபாடு செய்யணும்னா அதுக்கு என்ன தகுதி என்ன திருமணம் திருமணம் தான் அந்த வேல் செய்ய இந்தல்லாம் அவர்களுக்குரிய மரபு மரபு அதனால சுவாமி நம்முடைய மரபு என்னன்னா வேள்வியெல்லாம் செய்யணும்னா அந்த திருமணம் செய்து கொண்டுதான் வேள்வியெல்லாம் செய்யணும் வயது பதினாறு ஆகுது என்று சொன்னார் சொன்னாராம் அப்ப வேள் செய்தற்குரியது இப்ப நமக்கு வந்து இறை வழிபாடு ஆற்றுவதற்கு திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் என்பதில்லை தனித்தே செய்யலாம் மனைவியோடு இருந்தும் செய்யலாம் நமக்கு அந்த மாதிரிலாம் ஒரு நெறையில் அவங்க நெறி எப்படியா இருக்கலாம் நமக்கு அப்படின்னு தெரியாது ஐயா நான் தலை ஆத்திர மேற்கொள்றேன்னா தம்பி திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் போகணுங்கிறது கிடையாது அதனால வழிபாட்டுக்கு மறைவேள் செய்வது அவங்க திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் செய்யணும்னு அவங்களுக்குரிய அந்த அமைப்பு நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லறம் அல்லது பரவரம் போட அப்படின்ட்டா ஆனா எதுலுக்கு போனாலும் சரியா இருக்கு போனாலும் அங்க சரியா இருக்கணும் இதுக்கு வந்தாலும் இங்க சரியா இருக்கணும் எது வேண்டும் சொல் பண்ண முடியும் அப்படி தமிழன் எப்படி போட்டான் அதனால நம்ம குரோசாமிகள் நல்ல நூல்களில் சொல்லறம் பல இல்லறம் துறவரம் என சிறந்த குரோனசாமி தொகுத்து கொடுத்துட்டாரு அப்படி நமக்கென வகுத்த வாழ்வு ரெண்டு பா ஒன்று இல்லறம் பா அது ஒரு பெண்ணோட வாழ்வுது துறவரம் பா தனித்து வாழ்வு இல்லறம் துறவரம் என சிறந்தது வி திருக்குறள் என்ன இருக்குது அஞ்சாம் அதிகாரம் இல்வாழ்க்கை இருபத்தி நாலு அதிகாரம் கோழ் அது அஞ்சு டு இருபத்தி நாலு இல்லறம் இருபத்தி அஞ்சு டு முப்பத்தி ஏழு துறவரம் திருக்குறள் இருந்தது அப்படியே அருமையு அதனால இந்த அதிகாரம்லாம் மாற்றப்படாதுங்கிறேன் இந்த அதிகாரம் மாத்துறது போறது எல்லாம் இருக்கு பாருங்க திருக்குறள் கொலைன்னு படியலை போறவங்கெல்லாம் ஒன்றும் எழுதக்கூடாது மாற்றப்படாது அழகான படை நெறி இருக்கணும் மாற்றுவதற்கு உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை இதுதான் இப்படி எல்லாம் எனவேதான் இந்த இல்லம் தரோட நம்முடைய பண்பாடு பார்ப்ப நல்லக்கூடிய பண்பாடு என்னன்னு அவங்களுக்கு நாலு விதமான நில பிரமச்சரியம் அப்புறம் இல்ல கிரகஸ்தம் அப்புறம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் நாலா திரிச்சுக்கிட்டாங்க அவங்க இது கூட இவருக்கு பதினாறுல நாற்பத்தெட்டு ஆண்டு பிரம்மச்சரியமா இருக்கணுமா யாரு பார்ப்பன நாற்பத்தி எட்டு ஆண்டு பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியனு தன் குருநாதனோட வேதமோதி இருக்கணும் நாற்பத்தெட்டு வருஷம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் கிரகஸ்தம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு பேரம்பேத்தி எடுத்த பிறகு அப்புறம் பானப்பிரஸ்தம் மனைவியோடு கூட காசி போறது ராமேஸ்வரம் போறது இப்படி எல்லாம் போறது அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு மனைவியும் விட்டு விட்டு தனித்து போவது நான்கு நிலை வைத்தாங்க பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் பானபுரஸ்தம் நமக்கு அப்படி இல்லை இல்லறம் குறவரம் வீட்டுல இருப்பதெல்லாம் இல்லறம் வெளியில் சென்று செய்வதெல்லாம் குறவரம் அவங்களுடைய பாரம்பரியத்தில் வேற்றுமைதான் வேற்றுமை இருக்குது Why? In this situation, under the junior year, you go to the lord – and who you katakan to the lord, so why? Did you actually explain how strong you are? Then you can go, if yourik this life is a prajem可以, but you only tell them yourself so much – till I 걸�pps kaikmada. This would be the round. So how many people think அவங்க சம்பிரதாயம் திருமணம் செய்து கொண்டாத்தான் வேள்வியெல்லாம் செய்யலாம் செய்ய அருகதைங்கிறது அவங்க சம்பிரதாயம் ஆனா திருமண வயது பதினாறுங்கிறது நம்ம சம்பிரதாயம் எனவே தமிழனும் ஆரியமும் கலக்கிறது கலக்கிறது இதனான அந்த சாதியெல்லாம் அவர்களுக்கு கிடையாது நமக்கு முறைக்காக சொந்தமே தவிர அவர்களுக்கு ஜாதியதும் சாதி குலம் பிறப்பெண்ணும் சுடிப்பட்டு தடுமாறும் ஆதமெளி நாயே நீ விளையாடா இருக்கு ஞானம் சாதியிலையும் குளத்திலையும் நாட்டிலயமா இருக்கு மொழியிலுமா இருக்கு இதெல்லாம் ஒரு மாண்புமிகு அமைச்சர் தான் அமைச்சர் பெரிய பிராணம் பாண்டது ஒரு மாண்புமிகு அமைச்சர் தான் அவரும் ஒரு மாண்பு அமைச்சர் தான் குலைச்சிறையார் மாண்புமிகு அமைச்சர் தான் நமக்கு அமைச்சர் கூற எல்லாம் தெய்வப்பட்டு உடைய தாய்மான மாண்புமிகு அமைச்சர் பாத்தீங்களா நமக்கு மாண்பு அமைச்சர்கள் ரொம்ப அருமையா அரசர்கள் நெறியோடு வாழ்ந்து வருங்க இந்த காலத்தரசோ அல்ல எனவே இப்படிப்பட்ட சொன்னார்தான் அப்ப அதனால விண்ணப்பித்தார்தான் எனவே திருமணம் செய்யும்னு போய் சொன்ன உடனே மற்றவர்தம் மொழிகேட்டு மாதவத்தின் கொடுந்தனையார் சுற்றமொரு பெரும்பாச தொடர்ச்சி விடு நிலைமையராயி அவருக்கு என்ன நினைப்பு இதெல்லாம் எதிர்க்கு மக்கள் குளம் சுற்ற பின்னும் இதெல்லாம் எதிர்க்கப்பா வேண்டி நம்ம பெருமானை எல்லாம் அடையணும் மேலும் அவர் பெருமானை பிரிந்து வந்தவர் ஒரு தவறுமில்லாத நிலமையில பிரிந்து வந்தவர் அது எங்க சொல்லுகிறார் இன்னையே சொல்லியிருக்கிறேன் ஒரே ஒரு இடம் தான் அப்படி சொல்லியிருக்க மூர்த்திகள்லாம் இருக்கிறாங்க இன்னும் வேற இடம் இருந்தா சொல்லுங்க மையல் மானுடமாய் மயங்கும்பி ஐயனே தடுத்தான் இல்லாமல் அது மையல் தான் ஏன் சரி இன்னைக்கு வந்து சஸ்தி முருகன் கோயிலுக்கு போலாம் அப்பதான் வீட்டுல ரெண்டு தும்பல் போட்டு என்னங்க சரியா இல்ல டாக்டர் போயிட்டு வரலாம் பாக்குறேன்னா கஷ்டி முக்கியமா மனைவி முக்கியமா மனைவிதான் முக்கியம் டாக்டர் தான் முக்கியம் இதான் மையல் மானுடன் வேற வழி என்ன பண்றது அதனால நான் லஞ்சம் கொடுக்கறதும் இல்லை லஞ்சம் வாங்குறதுமில்ல இருக்கிறான் ஆனா பையன் பிளஸ் டூ குடிச்சுட்டான் எதுல சேர்ந்துக்கிறான் பிஇல சேர்ந்துக்கிறான் பிஇ என்ன வேண்டிருக்கு ஐம்பது சிவஜிவ பத்தெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா போட்டுது சேர்றதுக்கே அப்புறம் அவன் ரெண்டாண்டு வாழ்வதற்கே அவன் இதெல்லாம் பிடிச்சு கிடிச்சு எல்லாம் வாழணும் அப்புறம் வேலைக்கு அப்ப ஒண்ணு கொடுக்கணும் ஆகவே ஏன் சன்னியாசம் வாங்காம ஏண்டா இருந்தான் எப்போ இப்ப புத்தி வந்து என்ன பண்றது இருபதுலேயும் அந்த புத்திதான் பம்பு இல்லை பாது மாதிரி இருக்கிற காலத்துல நீங்க கொடுத்தான ஒண்ணு நீங்க வாங்க வேணா பணம் கொடுக்கணுமே இப்படி எல்லாம் இருக்கின்ற பொல்லாத காலம் ஆதிலினால்தான் அவங்க என்ன பண்ணாங்க அது மா அப்பதான் சொல்லுகிறார் சின்ன பிள்ளைல ஏன் அழுதார் ஞான சம்பந்தர் என்பதை சொல்லும் போதுலாம் குறிப்பிட்டார் அவ்வப்பொழுது அழுவாராம் அது எதுக்கு என்ன கேட்டா இது இது மிரட்டுறது நரிமிரல் நமக்கு உண்மையான நரிமிரல் தான் ஏன் அவ்வளவுதான் அவருக்கு நரிமிரட்டல் இல்லை பழைய நினைவுகள் வருமா என்ன பெருமானி உன்னிடத்திலேயேதான் நம் பக்தி செய்தனே வழிபட்டிருந்தனே ஏன் எனக்கு இப்படி ஒரு சீர்காழியில பிறவி சோபாதே இருக்கும் பகவதியா இருக்குமோ மகனா பிறகு என்று கேட்டாலும் ஒரே வருடம் மறக்குமாரில என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிஞாபி பெருமானி நம் உன்னை மறவாமல் இருந்தும் கூட மையலான பிறப்பு இந்த நினைவுதான் அந்த இளமை காலத்தில் அவப்பொழுது வர அவர் அழுவார அப்படிப்பட்ட அந்த ஞானம் சம்பந்தம் ஞான சம்பந்தம் இப்ப இல்ல முன்னே இருந்தே தொடர்ந்து ஞான சம்பந்தமாக வந்த